அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியிலிருந்து எஸ் மாணுவில் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு வெற்றி இரண்டாயிரத்தி ஆண்டு கணக்கெடுப்புப்படி சீனாவின் பணக்காரர்கள் மத்தியில் நாற்பத்தி பில்லியன் டாலர் சொத்து மதிப்பீட்டோடு முதலிடத்தில் உள்ளவர் போர்ப்ஸ் இதழ் வெளியிட்டுள்ள உலகின் ஆற்றல் மனிதர்கள் பட்டியலில் இருபத்தி இடத்தில் உள்ளவர் இவரது பெயர்தான் ஜாக்மா ஜாக்மாவின் தாரக சொந்த தொழிலுக்கு நிகர் வேறு எந்த தொழிலும் இல்லை என்பதுதான் இந்த மந்திரத்தை அவர் எந்த கல்வி நிறுவனத்திலும் கற்று உருவாக்கவில்லை தானே தனது அனுபவ போக்கில் உருவாக்கியதுதான் இது ஜாக்மாவின் கடந்த காலம் தோல்விகளால் நிறைந்தது முப்பது விதமான வேலைகளுக்கு விண்ணப்பித்து அத்தனையிலும் நிராகரிக்கப்பட்டவர் அவரது சொந்த ஊரான அங்சூவில் கே எஃப்சி வந்தபோது அதிலாவது பணிபுரிவோம் என விண்ணப்பித்திருந்தாராம் முத்த விண்ணப்பித்தோர் இருபத்தி நான்கு பேர் அதில் என்னை தவிர மீதமுள்ள இருபத்தி பேருக்கும் அங்கு வேலை கிடைத்துவிட்டது என்கிறார் ஜாக்மா ஒருமுறை ஒரு வேலைக்கு ஒரு போலீஸ்காரரையும் பரிந்துரைக்கு அழைத்துச் சென்றிருந்தாராம் ஆனால் நிறுவன முதலாளியோ நீ நல்லவன் என கூறி நிராகரித்து விட்டாராம் இப்படி நிராகரிப்புள்ளிலேயே எதிர்நீச்சல் போட்ட ஜாக்மா தனது உறுதியை மட்டும் தளரவிடவில்லை எந்த தொழில் செய்தாலும் சந்தை நிலவரம் தெரிந்து செய்ய வேண்டும் மற்ற எங்கும் கிடைக்காதது தம்மிடம் தாராளமாய் கிடைப்பது எது என தெரிந்து கொண்டு களமிறங்கினால் வெற்றி நிச்சயம் என்கிறார் ஜாக்மா ஆம் உழைப்பை சரியான திசையில் சரியான பலத்துடன் லக்கை நோக்கிய தீவிரத்துடன் செலுத்தும்போது நிச்சயம் வெற்றி பெற முடியும் அசாத்தியமான கைகளுக்குள் கொண்டு வரும்போதுதான் மனதில் மகிழ்ச்சி வழியும் சிந்திப்போம் வெற்றி பெறுவோம் நன்றி